மற்ற முத்துல வாயில் முத்துக்களையே உடையவர்களாக இருக்கிற பெண்களில் இதை குவிக்கிறாங்க இதா இலக்கியம் இதா இலக்கியம் இது வரி இல்லாம இருந்தது வெறும் வரலாறு வரலாறு சொன்னாங்க அதை இலக்கியமாக ஆக்குவது இதெல்லாம் யார் சாமி குவிக்கிறார் முத்துக்களை உடைய அவர்கள் முத்துக்களை எல்லாம் குவிக்கிறார் முத்தன் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரித்து திக்க பேசுவாய் மனசுல வராம இருக்குமா பல்லேன மகாபாவினு அர்த்தம் ஆமா முத்து வரும்போது கொண்டு போய் எங்க விழுந்தோக்கும் எல்லா முத்து கோத்து மாட்டாங்க பார்த்து எங்கயாவது ஒரு சிறு தொலை இருந்தும் அழகான முத்துக்கள் வனப்பு கொஞ்சம் கூட குறை குறையாம அந்த முத்துக்கள் எப்படி இருக்கணும் நான் முன்னே நீ முன்னே என்று அந்த வளங்குன்றாதவனாக அவங்க கைப்படணுமே தவம் கொடுக்கணும் அந்த முத்துகள் சேர திருநாட்டு ஊர்களில் அப்படி எல்லாவரும் அப்படிப்பட்ட ஊர்கள சிறந்த மூதூர் செங்குன்றவே அந்த மலையாள நாட்டினுடைய பகுதியிலே செங்குன்றூன்னு ஒரு இடம் அந்த ஊர் தான் மிகச்சிறந்த ஊர் என்று சொல்றோம் இப்ப கடற்கரை ஓரத்திலே மலையாள நாட்டில் இருக்கிறோம் அங்கே என்னும் பெயரில் விளங்கி உலகு ஏறும் பெருமை உடையதுதான் என்னும் பெயரில் விளங்கி செங்குன்றூர் அதுக்கு பேர் அந்த பெயருடைய அந்த ஊர் விளங்கி உலகு ஏறும் பெருமை உடையதுதான் அதனால அந்த அந்த ஊருக்கு என்ன ஒரு நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு பெருமையை பார்த்து பதினோராம் நூற்றாண்டு இன்னும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும் பனிரெண்டு இன்னும் உயர்வும் ஆண்டுதோறும் நூற்றாண்டுதோற வளர்ந்து கொண்டே பெருமை போகணும் ஏன் இலக்கியம் இலக்கியம் எவ்வளவு நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழிய நிலமி நிலைமை உனக்கென்று தனியா ஒரு மதிப்பு இல்லப்பா உன்னிடத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்களை பொறுத்து தான் உனக்கு மதிப்பு அருமையாக ஒரு வெல்மின்டன் போன்ற அடிவர்கள் தோண்டி தோண்டி வளர்வதனாலே பத்துக்கு பிறகு பன்னெண்டு அந்த நூற்றாண்டுதோறும் அந்த பெருமை வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படிப்பட்ட ஒரு ஊர் அந்த ஊரானது என்று சொன்னார் அண்ணம் பயலும் வயல் உழவின் அமைந்த வளர்த்தால் மா சொன்னொழு தூய கொடிமை தொலை நின்று தலை நின்றார் நல்ல வயல்வளம் எல்லாம் ஒரு மறையினுடைய முடிவாக என்ன சொல்லுகிறதோ அந்த முடிவில் சொல்லப்படுகின்ற ஒழுக்கத்தை உடையவரலாம் அவர்கள் தலை நின்றார் மண்ணும் குலத்தின் மாமரை நூல் மறைவில் பெரியோர் வாழ்பதியாம் நல்ல பந்தனர்கள் அரசர்கள்லாம் இருக்கிறதுல அந்தனர் ரொம்ப வாடுவார்களாம் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வள்கும் செந்தன்மை போன்ற விடுகலாம் என்று சொன்னது ஒரே ஒரு சிங்கம் தான் சொல்லிச்சு அந்த ஒரு இனப்பெயராக கொள்ளாதப்பா அந்தனர் என்போர் அறவோர் அந்த சொல்லுக்கு பொருளாதான் தன்னுட குளிர்ச்சின்னு அர்த்தம் அம்னு அழகான அழகான குளிர்ச்சி உடையவர்கள் அரு குளிர்ச்சி என்ன அர்த்தம் அருள் என்ற குளிர்ச்சி அருள் என்ற அந்த பாடிய அப்படி அருள் என்ற குடிச்சுடைய எனவே நாம தூய கூடிய தலை நின்றார் மண்ணும் குலத்தின் மாமரை நூல் மறைவில் பெரியோர் வாழ்வதியாம் அப்பொற்பதியின் இடை குலத்தை விளக்க அவதரித்தார் இதை நம்ம நான்காவது குலம் என்று சொல்றோம் என்னைக்கு எதையாவது ஒண்ணு முன்னதான் வச்சு சொல்லணும் எப்படி சொன்னாலும் அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த வணிகர் வேளாண்னு சொன்னாங்க பெருமத்தில் சாதியை பற்றி அவர் வந்து போற்றுகிறாரா இல்லை ஆனால் சொன்னது என்ன சாதிகள் நெறியில் தப்பா அருமையாக சொன்னது சேக்கடார் தான் என்ன பொருள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையான் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையால் அவர்கள் மக்களுக்காக அவர் பெருமாடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டே இருப்பார்கள் அந்த நாட்டு மக்களின் நலனுக்காக இறைவன்பால் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் என் தன்னுடைய தவத்தை செய்துகின்றவர்கள் அந்த சொன்னதான் அரசர்கள் காக்க மனிதர்கள் பொருளை இங்கு அங்குமாக இருக்கிற பொருளை கொண்டு வந்து இருக்கிற பொருளை வேளாண் மக்கள் உடுதுண்டு வாழ்வார் பெயரை தவிர உயர்வு கிடையாது வேற்றுமையான் சிறப்பு மாவட்ட ஆட்சியர் அப்புறம் ஆர்டிஓ அப்புறம் ஆட்சியரும் கிராம கணக்கு பிள்ளையும் தான் கிராம கணக்கு தூங்குறான் ஊடவே இருக்கிறான் ஆனா மாவட்ட ஆட்சியர் வந்தவன தாசில்தார் அது கீழ ஆரை அதுக்கு கீழே செய்தொழில் வேற்றுமையான் சிறப்புதான் ஆனா நாட்டை காக்குற பொறுப்பா மாவட்ட ஆட்சியர் இருந்து கணக்கு பிள்ளை வரைக்கும் செய்தொழில் வேற்றுமை அதுக்கு என்ன பண்றது ஆகவேதான் சாதிகள் நெறியில் தப்பா அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் இருந்து வலுவாம அப்பதான் நாடுங்கிறது கல்லூரி முதல்வர் என்ன அர்த்தம் முதல்வர் முதலடிமை பிஞ்சிபால் மணி மூன்று ஆட்சியில் கூட்டமா இருக்குறாங்க பையனை அப்ப முதலடிமை யார் முதல்வர் முதல்வர் அத்தனையும் சேர்ந்தாலும் ஒரு பல்கலைக்கழகம் அத்தனையும் சேர்ந்தால்தான் ஒரு கல்லூரி கிடக்கும் ஆகிய கல்லூரி இயக்கத்திற்கு அந்த கீழ்நிலை மேலே வரைக்கும் அத்தனை பேர் ஒருவர் ஆனால் செய்தி தொழில் வேற்றுமையால் அதனாலதான் சாதிகள் நெறியல் தப்பா கண்ணாபின்னு ஆராயப்படாது ஜெய்களார் சாதியை திணிக்கிற ஆராய்ச்சி கூட குப்பை ஒன்று போடுறாங்க திணிக்கல இருப்பதை சொன்னார் இருக்க வேண்டியது நன்மையாக இருக்க வேண்டும் என்றும் சொன்னார் எனவேதான் வேளான் குலத்தை விளக்க அவதரித்தார் அவருக்கு என்ன அமைப்பு செப்பற்கரிய பெரும் தீயத்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பத்தினையும் அறையறிவார் அருமை எதை பிடிக்கணுமோ பிடிச்சு மற்றது எதை விடணுமோ விட்டவர் எது திருக்குறள் தான் பற்றான் பற்று ஆனா சிவபெருமானுடைய திருவடி இருக்குது அது எல்லா எந்த வருது அவன் பற்ற ஆமா அவனுக்கு என்ன எதுல பற்றுவனுக்கு அம்மா அப்பா பற்று வர்றதுக்கு அவனுக்கு தவறு பண்ணுவான் அவனுக்கு ஒண்ணுமே இல்லா இருந்த போஸ்ட் கொடுக்கணும் அவரை குண்டு எம்பி ஆகணும் இவரை குண்டு எம்எல்ஏ ஆகணும்மா ஒன்னும் கிடையாது அது எல்லாருக்கும் மேலாக இருக்கிற சிவபெருமானுடைய திருவடியை பற்றி மற்ற எல்லா பற்றுக்களையும் நீக்குவார பற்றுக அப்பற்று விடற்கு பற்று விடற்கு அது அப்படியே சொன்ன இடம் இப்படியாக ஆர எறிவார் எல்லை தெரிய ஒன்னாதார் அவருடைய பெருமையினுடைய எல்லை யாரும் சொல்ல முடியாது மெய்ப்பத்தர்கள் பால் பறிவுடைய ஒரு பக்கம் பெருமான திருவடியிடத்தில் அன்பு இன்னொன்று பெருமானுடைய திருவடியை உள்ளத்திலே கொண்டிருப்பவர்களால் அன்பு ரெண்டேதான் ஒன்று நேரடியாக இறைவனுடன் தொடர்பு இன்னொன்று அந்த பெருமானுடைய திருவடியே நினைந்து அந்த அறிவுரிமையில பார்க்கு இந்த ரெண்டு தான் பார்க்க இப்படியாக வாழ்ந்தவர் அவர் பெயர் என்ன வீரல் மின் இந்த உத்திய நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு காலத்தை நாமெல்லாம் படிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த நூல் எடுத்தாலும் ஆசிரியர் வரலாறு சொல்லிவிட்டுதான் அந்த பாடம் நடத்துவோம் இப்ப டீச்சிங் மெத்தட் அப்படி இல்லை அப்படி சொல்லப்படாது நீங்க பாடத்தை நடத்திட்டு வரணும் நடத்தும் நீங்க நடத்துறதுல அவன் பார்த்துட்டா ரொம்ப அருமையா இருங்க அடார இவ்வளவு கருத்துக்கு இவ்வளவு கருத்து அந்த ஆசையை தூண்டிவிட்டு ஐயா அவர் யார்னு சொல்லும் போது அவரது அப்பா மணிமேகலை சீர்த்தளை சாத்தனார் அவரது அப்பா இளங்கு அவரது அப்பா செய்கிறார் என்று சொல்லணும் முதல்ல செய்கிழார் மிகச்சிறந்தவர் ஆமாம் அப்படி தூங்கி விடுவானு இதெல்லாம் மெத்தேடுங்கிறேன் எங்க ஐயா என்ன பண்ணார் நான்கு பாட்டில் இதோ கேரள நாடு கேரள நாடு இதோ அதில் ஒரு பகுதி மலை சொல்ற பகுதி இது அங்க இருக்கிற வளங்கள் இதோ அங்க இருக்கிற ஒரு பெரியவர் அவருடைய பண்பை சொல்லிட்டு ஒரே ஒரு பெருமானுடைய திருவடியைத்தான் பிடிப்பார்ப்பா அதனால எந்த பற்றியும் வெற்றுவர் எனவே அவர் மேலதான் பற்று அடுத்தது யார் மேலன்னா அந்த பெருமான் திருவடியே நினைத்துக் கொண்டிருக்காங்க பாருங்க அவங்க மேல பற்று அவ்வளவு பெரியவர் அவங்க பேர சொல்லுங்களேன் விரல் மிண்டல் என்று கடைசியில் சொன்ன இப்ப இவன் பெருசா படுத்தி பெரிய செயல் செய்து எல்லாம் கவலையே உங்க உத்தியெல்லாம் இருபதாம் நூற்றாண்டுல நீங்க வருவீங்க உங்க புத்தியெல்லாம் உத்தி ஏத்துங்க இதெல்லாம் நாங்க எங்களுக்கு பெருசாவே படல எனவே அப்படிப்பட்டவர் விரல் மிண்டல் நதியும் அதியும் பொனிந்தா சாடை விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு பாடரும் காதல் வழி அவர் அந்த செங்குநூரில் வாழ்ந்தவர் அவருக்கு ஒரு எண்ணம் எங்கெல்லாம் பெருமான் எடுந்தபடி இருக்கிற கூட அங்கெல்லாம் கண்டு வணங்கி செல்ல வேண்டும் என்று இதை முதல் முதல் சொன்னவர் திருமூலர் திருமூலர் திருமூலத்தில் பல தனித்தன்மைகள் இருக்கின்றன தனித்தன்மைகள் அதாவது அந்த நூலில் மட்டுமே தெரிகிற செய்திகள் தனித்தன்மைகள் அப்படி காணும் அது மாதிரி ஒவ்வொரு திருமுறையும் எடுக்கணும் முதல் திருமுறையில் காணும் தனித்தன்மைகள் இரண்டாம் அப்படி பன்னெண்டு வரணும் சிவசிவ ஆசை வெக்க முடியுத சொல்லதான் தெரியுது அது பாத்தீங்கன்னா முதல் முதல் சொன்னவர் அவர் நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடுவின் சென்று பணிவின் என்று ஆற்றப்படுத்துறது முதல் திருமுறை எங்கெங்க நாடுகள் இருக்கின்றன எங்கெங்க நகரங்கள் இருக்க திருக்கோயில் இருக்கிறன அங்கெல்லாம் போங்க வணங்குங்கள் என்று சொன்ன பெரியவர் முதல் பெரியவர் திருமூரர் நமக்கு எல்லாரும் பின்னாலும் யாருன்னு கேட்டா தாய்மான் அரசூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தரிசித்தோர்க்கு பார்த்தே சோழ சர்குருக்கும் பராபரமி இது தாய்மான் அரசு இதுதான் எல்லாருமே சொல்லுவோம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தரிசித்தால் வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் குருநாதன் நமக்கு தோன்றுவான் என்று சொல் எங்க திருவாதூர்லையும் வணங்கினார் சொக்கநாதனி வணங்கிட்டு இருந்தார் ஆனா குருநாதன் வாய்ச்சது எங்கே கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்கலர் குறுந்தமேவிய சீரார்த்தனீ உண்மை ஆதரித்தடைத்தால் அதந்து வேந்தருளாய செழுமலர் குருந்தமேவிய செய்ய குருநாதன் நாடும் நகரமும் நத்தெரு கோயிலும் தேடுவில் தேடி பணிவில்லை என்று ஆட்சிப்படுத்திய முதல் பெரியவர் திருமூலர் ஆதலால் இவர் என்ன செய்வாரா அங்கிருந்து அப்படியே வழிபாடு செய்து கொண்டே வர்றாராம் நதியும் மதியும் பொந்த சாடி நம்பர் விரும்பி நலம் சேர்ந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு அங்கிருந்து சேர நாட்டிலிருந்து எங்கெல்லாம் பெருமான் திருக்கோயிலுக்கும் வந்தவர் பட முதியும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர் முன் பாராவும் பெற்றே இறைவர் பாதம் தொடற்றார் ஆனா அங்க என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா அந்த ஊருக்கு போன நீராடுவார் நீராடுவார் நீராடிய பிறகு அதுபோல் தன்னை போல நீராடியும் நீராடியும் இருக்க அவங்க வணங்குவார் அரியாவில் வணங்கிட்டு அப்படியே நேராக கோயில் போய் பெருமானியை வணங்குவார் எனவே அடியவர் வழிபாடும் ஆண்டவன் வழிபாடும் விடாது செய்வார் அது மறக்க மாட்டேன் இப்படியே வணங்கி கொண்டு வந்தார் வந்தவர் பொன் தாளவி நாடு கடந்து கடல் புவி கடல் சோல் புவியெங்கும் சென்று ஆள் உடையாள் அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி அருமை அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி அப்பா இது விரல் மின்ட் என்பதை வாங்கி சொன்னது தான் கொண்ட குறிக்கோள் திண்மை இப்ப இன்று வந்து ஒரு திருக்கோவிலோ அல்லது அடியவருளையோ கொண்டு வணங்காவிட்டால் பேசாத நாளெல்லாம் பிறவானாளே தமிழ் அப்படி சரிக்கம் என்ன ஒழுக்கம் அடியும் உறுப்புகளினாலும் குருமூர்த்திகளை எப்படி வணங்கணும் என்ற அந்த ஒழுக்க நெறிக்கே தவறாமல் இருப்பார் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் நீடு வாழ்வார் அந்த ஒழுக்க நிறு அதனால அதுல பிடிப்பும் உண்டு அதை வந்து செயற்படுத்துகிற திறன்ல விடாமல் செய்தார் விடாமல் செய்ததனால அது ஒழுக்கமாயிற்று அதில் உறுதிப்பாடு இருந்ததனால் திண்மையாயிற்று அதான் விரல் மின் தான் கொண்ட ஒழுக்கத்திலும் தான் கொண்ட அந்த கொள்கை பிடிப்பிலும் மாறாது இருந்தவர் அதுல வெற்றியும் கண்ட வெற்றியை வெள்ளித்திரையில் காண்க என்னால வரப்போகுது அது என்ன வெற்றின்னு திண்மை ஒழுக்க நடை செலுத்தி வந்தால் மேற்கு கிளை வளைத்து புறங்கள் செற்ற வைதீகத்தே நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் மிகருந்தில்லாதார் சேரநாட்டில் இருந்து வருகின்றபடிதோறும் இருக்கிற திருப்பதி இல்ல இருக்கிற பெருமானியை அடிபடி வணங்கி வந்தவர் இதோ இப்பொழுது நம் திருவாரூர் வந்தார் திருவாரூர் வந்தார் அங்கதான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் வேற எங்கேயும் சொல்லாமல் சொல்லியிருக்கார் சுவாமி திருவாரூரை நீங்க எந்த நாளில் கோயில் கொண்டீங்கன்னு கிபியா கிமு கேட்டு திரிபுரம் தான் எரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்டனாளி மன்மதனை எரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளை அந்த ஒரு தான் அந்த பழமையை இது இது மாதிரி ஒரு பதியம் எழுந்தது திருவாரூருக்கு அப்பர் சுவாமியா முன்னோ பின்னோ நீங்க திருபுற எடுத்ததாக கேள்விப்பட்டேன் அதுக்கு முன்னே இங்க எழுந்துருந்தீங்களா எப்ப எழுந்திருந்தீங்களா செய்யவளுதான் வழிபடுவதற்கு திருவாரூர் கோயிலா கொண்ட நாளை என திருஆறுனா திருநிருமகள் திருமகள் வழிபட்டதுனால தான் திருவாரூர்னு பேர் வந்தது அந்த திருமகள் வந்து உங்களை வழிபட்டதற்கு முன்னையா பின்னையா இங்க திருவாரூர் எழுந்திரொளியது என்று கேட்ட அருமையான ஒரு பதியூர் இன்னொன்று திருவாரூர் வந்தார் அவருக்கு வேற தங்கிறது இடம் இல்லையா விட்டுட்டு வந்தார் தமிழன் சைவ நெறி உயர் காத்த அருமையான ஐராவன்கிற யானை அந்த யானையில் இருக்கலாம் அவனுக்கு அது ஏறாமே ஆண் ஏறி ஏரி காலமாட்டில் ஏறும் அமர நாடு ஆளாதே இந்திரனும் திருமாலும் மற்றவர்களெல்லாம் இருக்கிற இடம் அந்த நாட்டு ஆளாமே ஆரூராண்டையன் அம்மானி இந்த திருவாரூர்ல வந்து நீ ஆட்சியில் தெரியப்பா நின் அருக்கால் நோக்காதார் அல்லாதாரி அருமையான தாண்டவம் எல்லாம் அப்பர் சுவாமி அதனால ஞானசம்பந்தர் வந்து திருவாரூரை வணங்கி மீண்டும் திருப்போலூருக்கு போறார் திருப்பூர்லா இருக்கிறார் மீண்டும் திருப்போலூருக்கு ஒண்ணும் போற திருவாரூர் இப்பொழுது இதோ திருவாரூர் அந்த நகராட்சி அல்ல முடிகிறது மீண்டும் வருக வணக்கம் என்ற இடம் வந்துட்டு வந்துட்டா ஞானசம்பந்தர் கால் வந்து அடி எடுத்து வைக்க மாட்டேங்க அடி எடுத்து வைக்க மாட்டேங்குது ஏன்னா திருவாரூர் எல்லையை கிடக்க முடியல இதெல்லாம் காற்றாட்சி வைக்கிறார் ஒலியும் ஒலியில இந்த இடம் திருவாரூர் நகராட்சி எல்லை முடிவு பெறுகிற இந்த இடம் வந்த பிறகு ஞானசம்பந்தர் கா திருவடி எடுத்து அடிவிக்க மாட்டேங்குது மீண்டும் மீண்டும் இங்க உள்ள வருது திருவாரூர் எல்லைக்குள்ளே வருது ஏன் எப்படி பா திருவாரூர் விட்டு பிரியறது என்று நெஞ்சு இனிமே எப்ப நம்ம திருவாரூர் வர்றது இதை விட்டு நீங்க ஏன் பிரியுறீங்க என்று கேட்டுதான் இருக்காருல்ல அவர்கிட்ட போனாரு ஆமா அவரும் முக்கியம் ஆண்டவனும் முக்கியம்தான் திருவாரூர்ல இருந்துருவுமே என்று சொல்லுதான் நெஞ்சு இவரு இல்லப்பா அதான் வணங்கிட்டோம் எங்க போயிட போராடமா இல்லைங்க அப்படின்னு போய் நெஞ்சு போராடுங்க இவர் கால அடியெடுத்து வைக்க மாட்டேங்கிறான் இது ஒளி இப்பொழுது ஒலி ஒலி என்ன ஒலி பவனமாய்ச்சோடைய நாவடா பஞ்சு தோய்த்து அட்ட உண்டு சிவன தாள் சிந்தியா பேதை மார்போல நீ வெள்ளி நாயி ஏன் உனக்கு இவ்வளவு வருத்தம் திருவாரூர் என்ன பார்க்க முடியாது அறிக்கை யாரால பார்க்க முடியாது சில ஆளால பார்க்க முடியாது ஏன் உன்னால பார்க்க முடியாதுங்கிற யாரால பார்க்க முடியாது என்ன பவனமாய்சோடய நாவடா பஞ்சு தோய்த்து ஒரு கட்டுல போன அம்மாவாசைக்கே முடிஞ்சணும்னு எதிர்பார்த்தேன் அடுத்த அம்மாசை வந்துட்டு இந்த அம்மாசை நிச்சயம் சார் கை மறுத்து முடிச்சு பார்த்தேன் சார் இன்னைக்கு பத்து மணிக்குள்ள இன்னைக்கு அம்மாவாசையில நிறைய நாள் காலம் ஆயிடுங்க மணி ஒன்பதுரை ஒன்பது ஐம்பது ஒன்பது ஐம்பத்தஞ்சும் ஆயிட்டுதுல பெருமூச்சி மே மூச்சுக்கு மூச்சு வாங்க ஏய் தாத்தாவுக்கு அந்த பார் எடுத்து ஊத்துறா அப்படின்னு சொல்லி யாரோ பஞ்சல அப்படியே நினைச்சு அப்படி விட்டுட்டாங்க பஞ்சு தோய்த்து அட்டவும் அப்படியே ஒரு சொட்டு ஒன்றை சொட்டு போய்ச மிக அதுவே வாயில வழியா ஆரம்பிச்சுட்டு ஏன்னா உள்ள வாயில இறங்கல ஏய் இறங்கலப்பா தாத்தாவுக்கு பால் இறங்கல தாத்தா தாத்தா தாத்தா நாங்க சிவன தாள் சிந்தியா வாழ்ந்த நாள்ல கூட ஆண்டவன் பேர் சொன்னது இல்லை திடீரை கையில் எடுத்து இட்டதும் இல்லை சொன்னதும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் போல நீ ஏன் வருத்தப்படுற அவங்க திருவாரூர் காண முடியாது என்ன அஞ்சல் நெஞ்சி அவனது ஆரூர் தொழுது உயாம் பல முறை நம்ம திருவாரூருக்கு வரலாம் அதுக்காடி கவலைப்படாத மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சி நெஞ்சி நீ கவலைப்பட வேணாம் பெருமான் இந்த பாடல் எப்பொழுது பாடியதுங்க அந்த ஒன்றிற்காக லட்சம் அல்ல கோடி அல்ல இந்த உலகமே கைமாறாக்குவது திருவாரூரை விட்டு பிரிக்கும்போது இந்த பாடலை பாடினார் என்று சொல்கிறார் எப்படிதான் தெரிஞ்சது அப்படியான அருமையான திருவாரூர் அந்த திருவாரூர் அந்த திருவாரூருக்கு வந்தாராம் நம்முடைய பிறல் மின்னர் திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரிய இருக்குது தேவாசிரிய மண்டபம் பேர் தேவாசிரிய தேவாசிரியர் தேவர்கள் எல்லாம் தங்கி இருக்கிற இடம் எதற்கு பெருமானை வழிபடுவதற்காக ஆகவே நாளும் தேவர்கள் வந்து தங்கி அங்கேருந்து போவாங்க ஏன் வந்து தங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள போயிட்டே இருக்கிறாங்க கியூ அதனால இருந்து பொறுத்துறதுதான் போலாம் பொருத்தம் திடீர்னு வந்தவனு உள்ள போட முடியாது திருப்பதி போன மேலே ஒன்னே போய்டீங்களா ஏன் அங்கே அப்படியே இருக்க வச்சிருக்கு மேல மழை பெய்யாம சார் ஒன்பது மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு பெரும்பாலும் சேவிக்கோங்கிறோம் காலையில் ஒன்பதுல இருந்து மத்தியானம் மூணு மறை வரைக்கும் பூவார் அவர் பின் புகுவே அவர் பின் புகு அதுபோல தேவரெல்லாம் வந்திருந்து தங்கியிருந்து பூவார் அவர் பின் புவதற்கு படிபாடு செய்தற்குரிய இடம் அந்த இடம் அந்த தேவாசிரிய நிலை பொடிந்து மறுவாணிந்தொழுது அருமையாக அந்த அறிவெல்லாம் இருக்காங்களா அவர் இவர் வணங்க இவரை எல்லாம் எல்லாரும் எப்படி பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமில் வணங்குமாவோ நெல் கதிர் இருக்கே நெல் இது காத்துல இது இவரை இப்படி வணங்குவது போல இந்த நெற்பயிர நெற்பயிர் வணங்கி இருக்கும் முதிர்ந்த பிறகு வணங்கி இருக்கும் எல்லா தாத்தாவுக்கும் தெரியும் எல்லா கவிஞனுக்கும் தெரியும் ஆனால் அந்த நெற்பயிர் வளைந்து ஒன்றோடு அசைவது அரியவர்கள் வணங்குவது போல் என்ற ஞானம் செய்கிறார் ஒருவர் என்றும் ஒருவருக்கே உரிய பக்தி என் பாலராயி பரமனுக்கு ஆளாமன்பர் எப்படி வணங்குவாங்க இவர் வணங்குவது அவர் வழங்குங்க அவர் இவருங்க அதுபோல் இந்த பயிர் இப்படி ரொம்ப அருமையாக சொன்னா அது மாதிரி அந்த அடியவர்களை வணங்கி தேவாசிரி மண்டபத்தில் இப்பொழுது நிரம்பி இருக்கிறார்கள் அப்ப தேவரும் இருக்கிறார்கள் இது நம்முடைய செங்குண்டூர்ல வந்த விரல் மின்னர் அந்த ஊர் அடியவர்கள் திருவாரூர் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் அடியன் அதனால திருவாரூர் பிறந்தவர்கள் மற்றவர்கள் ஒவ்வொரு நாள் வழிபாடு செய்கின்றவர்கள் நம்ம பக்கம் போனவங்க அப்புறம் மற்ற மற்ற மாவட்டங்களில் இருந்து போனவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது என்ன இப்பொழுது ஒரு நிகழ்ச்சி ஏன்னா இதுல வரலாற்றுல ஒன்னும் பெரிய நீளமான வரலாறு இல்ல ரொம்ப சுருக்கம் தான் வா ஆனால் அது ரொம்ப அருமையா சேக்கிரதா பெருமான் பல்வேறு செய்திகளை வைத்து சொல்கிறது சிவனடியா நின்ற சிவனடியார் அப்படி இருக்கிறார்கள் அத்தனை பேர் அப்பொழுது ஒருவர் வருகிறார் யாரு மாப்பிள்ள திருவாரூர் மாப்பிள்ள திருவாரூர் மாப்பிள்ள அவர் முதல்ல மாப்பிள்ளை ஆனார் எங்க தெரியுமில்ல திருப்பத்தூர் தான் சடங்கி சிவாச்சாரம் பண்ணும் போது அங்க அவர் மாப்பிள்ளை ஆனார் மாப்பிள்ளை ஆணையம் மாப்பிள்ளை ஆகல மீண்டும் ஆமா மாப்பிள்ளையா தான் உட்கார்ந்தது எல்லாம் போட்டு உட்கார்ந்து இது மனுஷன் வந்து தடு அடிமையுன்னு சொன்ன உடனே பக்குரிச்சு எந்திரிச்சு அவர் போக விருவ குஸ்தியில நின்று திருவண்ணூர் வந்து திருவெனூர் வந்த உடனே உண்மையான அடிவிங்கறத ஒத்துக்கிட்டு மீண்டும் அந்த ஊருக்கு போல எனவே திருப்பத்தூர் மாத அந்த மாப்பிள்ளை மாப்பிள்ள இல்லை உண்மையான மாப்பிள்ளை திருவாரூர் மாப்பிள்ள திருவாரூர் மாப்பிள்ள அந்த மாப்பிள்ளை இப்ப என்னன்னா வந்தாராம் சிவனடியா தம்மை தொழுது வந்து அணையாது இப்பொழுது வர்றார் இந்த அடிவாளெல்லாம் தேவாசிரி மண்டபத்து நிக்கிறாங்க இவர் வருகின்றவர் அப்படியே வர்றாரு வந்த இத்தனை பெண்புமாபோன் ஓமை காட்டினார் அது மரபு என்று சொன்னார்கள் இன்னொரு அடியவரே அல்ல வணங்குல ஆனா திருநீரு கண்டே வணங்கிட்டார் யார் முன்ன வணங்குறது அந்த பேச்சுக்கெல்லாம் போகல அது அப்படி வந்து முனிப்பு நடத்தும் முனிப்பு அவர் கையெடுத்த அவர் எடுக்கும் போது பாட்டு மேல வருது கீழே இறங்கிட்டு ஒருத்தர் வணங்கவே இல்லை பேரர் சார் பேர் சார் அவ கீழ போட்டு அந்த மூட்டையை கீழே போட்டு ஐயோ ஐயா அடியேன்னு அடிவண்ணான் அடியேன்னு அடிச்சேரன் என்று